الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الخير من دان نفسه وعمل لما بعد الموت என்றென்றும் கண்மணி திருத்தூதர் முஹமது அவர்கள் மீதும் அன்னலார்களின் தோழர்களாய சஹாபாக்கள் மீதும் உங்கள் மீதும் தபு சாபிண்கள் மீதும் வரை வர இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதா என்று அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படியாப்பட்ட வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை விட்டு தவிர்த்து விலகி வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா உசு இந்த உலகத்தில் நமக்கு செய்திருக்கூடிய படைச்சுள்ளார் மக்களை மனிதர்களை கண்ணிய படித்து வச்சிருக்கின்றோம் மனுஷே இப்பதீம இரண்டாவது அல்லாஹு செஞ்ச பாக்கியம் நமக்கு தந்தது இது நம்முடைய கெட்டித்தனத்தால் கிடைச்ச ஒன்றல்ல இது அல்லாஹ் நம்மை தெரிவு செய்தான் இந்த அடியார்களுக்கு இந்த களிமாவுடைய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நாளில் அவ்வளோ பயங்கரமான நிலையில் சோதனையான நிலைமையில் நரகத்துக்கு அண்ணன் நேரத்தில் கவலப்படக்கூடிய நான் ஒரு முஸ்லீமாக இருந்திருக்க கூடாதா நான் ஒரு முஸ்லீமாக பிறந்தீக்க கூடாதா நான் கலிமாவை செல்லிக்க கூடாதா என்ற கவலைத்தான் அவங்கள உள்ளத்துல இருக்கும் இதனால மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் நானோ நீங்களோ விரும்பி தெரிவித்து இந்த களிமாவை சென்ன ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் வாழத்துக்கும் முடியாது இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்ற ஒரு வழிமுறை மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தி உள்ளான் அதே போல கண்மணி அவர்கள் வாழ்ந்தும் இந்த உலகத்தில் காப்பீடுவதற்கு தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் வாழலாம் ஏன் அவர்களுக்கு சொர்க்கம் இந்த உலகம்தான் அவர்கள் தினாவும் செய்வார்கள் அவர்கள் நினைச்ச பாவங்களையும் செய்வாங்க இந்த உலகத்துல உள்ள என்ன செல்லுதோ அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்க ஆனா முஸ்லிமாக குழந்தைகளுக்கு எங்கட மனோச்சை செல்லுற பிரகாரம் வாழ முடியாது இந்த முறையில வாழ்றதுதான் எங்கள கடனை இந்த உலகத்தில் அல்லாஹ் சென்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டா அழிவே முடிவே இல்லாத ஆஹ்ரா உடைய நமக்கு விருப்பமான மாதிரி வாழலாம் இந்த கலிபாவைத்தருக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் கடமையாக்கின இரண்டாவது கடிம கடமை தான் தொழுகை இந்த தொழுகையின் மூலம் சொர்க்கத்துக்கும் போகலாம் இந்த தொழுகையின் மூலம் நரகத்துக்கும் போகலாம் ஓர் அடியான் கஷ்டப்பட்டு தொழுகிறாரே தாஜத்துடைய நேரம் தூக்கம் மிகச் சிக்கக்கூடிய நேரம் எதும்பா அவ்வளவுக்கு தூக்கம் மின்சிக்குது ஆனாலும் எலும்புறாரு தொழுறாரு கஷ்டப்படுறாரு வியாபாரம் நடக்குது அந்த நேரத்தில் ஆனா நரகவாசி இது நான் செல்லுறதல்ல செல்லுற விஷயம் நீ தொலக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் வர்களுக்கு வயலண்ட கூடிய நரணம் சிந்திச்சு பார்த்தோன்னும் நானும் நீங்களும் சொல்லக்கூடிய தொழுவை வந்து கெட்டுறோம் அல்லாட சிந்தனையோட ஈசிறோமா இருபத்தி நாலு மணி சேரங்களில் ஒரு ஆறேழு மணி சேரம் தூங்குறோம் ஏனே நேரங்கள் ஆறே எட்டு மணித்தேரங்கள் வியாபாரத்துக்காக வேண்டி கொடுக்கிறோம் இந்த அஞ்சு நீச தொழுகைய நான் எந்த சிந்தனையில தொழுகிறேன் தத்மீரை கெட்டுறேன் கடையில அந்த யோசனை பிசினஸ்ல இந்த யோசனைல அவரை யோசின வருகிறா தொழுவேல என்று யாபகம் இல்லையா கொஞ்சம் வெள்ளிக்கிழமை நாள் வருது அதிகமானவங்க வந்திருக்கிறாங்க பள்ளிக்கு ஆனா சியாமும் வரை ஒரு கூட்டம் கடைசி போர்டர்ல வந்திருக்கிறார் ஏ உலகத்தின் விளோ தியாகம் செய்யும் போது அடைச்சு அல்லா என்ன பார்க்கிறானே அல்லாவோட பேச போலமே ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணித்தேரம் பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் அல்லதா ஏதோ அரை மணி தேரத்துக்குள்ள வருது இந்த அரை மணித்தேரத்தை நான் ஏன் இந்த ரப்புக்காக வேண்டி தியாகம் செய்ய கூடாது இந்த ஆங்கிள் யோசிப்போமே நாங்க ஏன் என்ற ரப்புக்காக வேண்டி அரை மணி தேர்தல் ஒதுக்க முடியாது உலகத்துக்காக வேண்டிய அதிகமான நேரங்களை ஒதுக்குறோம் சென்னா ஓடி போறாங்க நடந்து போறாங்க தியாகம் செய்யறாங்க சிந்தனை இல்லை மறந்த நிலமில இவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லா செல்லுறார் அல்லதி நூறு யாருக்காக வேண்டி தொழுவாங்க தெரியுமா அவர் ஆஜியார் ஒரு பள்ளி தலைவர் அவர் பள்ளி டிரஸ்டி அல்லது அவர் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அல்லது அந்த தாவா பணியில் இருக்கிற அல்லது ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கிற ஏதோ சமூக தலைவர் மக்கள் என்னை சொல்லாட்டி கதை சொல்லுவாங்க நான் சொல்ல போகணுமே அல்லது மக்களுக்காக வேண்டி சொல்கிறாங்க அவங்களுக்கும் நரகம்தான் அல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தோனும் யாருக்காகவே யாருக்காக வேண்டி தொழுகிறேன் அல்லது நான் நான் நான் மக்கள் சொல்லக்கூடிய இந்த தொழில எனக்கு சோம்பேறி தன்மைக்குதான் எனக்கு அல்லாட சிந்தனை இல்லையா தே இந்த உலகத்துல அனைத்திட்டு ஓடி வந்து இருக்கிறேன் என்ற சிந்தனை எனக்கு வருகிறா உலகத்திலே இழக்க முடியவன் என்ற யோசி எனக்கு வருகிறா மா அந்த அரசனு அரச நீ தான் ரகு ய ய ய ய யார வணங்குற உன்னை மட்டும் தான் வணங்குறேன் யாள் இன்னைக்கு வேற யாரும் இல்லையா இந்த உள்ளதா உதவியும் எனக்கு தேவையில்லை உதவியும் தேவையில்லை உதவியும் தேவையில்லை உதவி மட்டும் தான் தேவை யாரால் உலகே உதவாய் மம வளாப்புறத்து கீழாப்பி நமதி சொல்லுவார் இந்த போது இதெல்லாம் ஜாப்பம் வருதா சரியா வாழ்றோ சமூகத்தோட சரியா வாழ்றேனோ தெரியா சகோதர சகோதரிகளோட சரியா வாழ்றேனோ தெரியா என்ன மனைவியோட ஒழுங்கா வாழ்றேனோ சரியா பெற்றோர்கள்ட்ட அக்க சரியா நிறைவேற்றுறேனோ சரியா நண்பர்கள வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நிலைமைகளை இதெல்லாம் சரியா செய்வோ தெரியாது ஒருதான் வைரல் அந்த யகுதி அந்த நத்தாராக்களுக்கு காட்டின வழியை காட்டிடாதே எப்படி நல்லடியார்களுக்கு, நீ நேரான காத்தினாயோ, பாதையை காட்டினாயோ அதே போல பாதையை காட்டிட ஒவ்வொரு ட்ரைனிங் நடக்குது எப்படி சைக்காலஜிக்கலி சொல்லுவோம் எங்கட்யூட் அந்த சேஞ்சிங் இந்த சேஞ்சிங் இதெல்லாம் சொல்லுறோம் படைச்ச ரப்ப தொலை ஒரு நாள் சரி டிரைனிங் கொண்டெடுத்திருக்கிறோமா லுஹர் தொழூரோ சும தொழூரோ இசா தொழூரோ இதா தொழுவ சரியாயிருக்குதா சரியாயிருக்குதா ஒரு ஹசனத்தை பாருங்களேன் சரியாயிருக்குதா என்று பாருங்களே என்ன தான் தெரியும் தெரியும் பள்ளியில குந்திக்கொண்டு நாங்கெல்லாம் ஆச்சிய நாங்கெல்லாம் படிச்சவங்க என்ன தான் தெரியும் சொல் வழி காட்டுறவங்க படத்தை ரப்போ தொடர்பை தெரியும் ஆனா முசல்லி தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாட்டும் ஏன் தொழுவ தெரியா சுறியா தெரியா தொழிலுடைய சட்ட திட்டங்கள் தெரியாது எப்படி சொல்லும் என்று தெரியும் சிந்தனை தெரியாம ஆடம்பர விழாவதால அல்லா சொன்ன படிவ நமக்கு முன்னுள்ளவர்கள் சாபாக்கள் அன்பையாக்கள் எல்லாரும் இந்த தொழுவின் மூலம் வெற்றி பெற்றாங்க மிகவும் விருப்பமான ஒரு அமல் ஷயாமத்தில பிரகாசத்தை உண்டாக்க கூடியது வெற்றியை உண்டாக்க கூடியது ஷயாமத்தில அல்லா ஒரு கூட்டத்தை காரூனோட உபயோட ஹாமானோடையும் பாட்டுவார் தொழுந்தா அடிமை அடிமை விருப்பமானவங்க எடுத்துக்கோங்க அலுவலியெல்லாம் யார சூழல்ல உங்களுக்கு விருப்பமானவரே என்ன தாங்களே அப்ப இவரை எடுத்துக்கோங்க ஆனா ஒரு விஷயம் இவருக்கு நீங்க அடிக்க கூடாது ஏனென்றா நான் யுத்தத்தில் முன்னிருப்பேன் எல்லா இடத்திலும் தான் முதல் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுக தொழுவ சீர் இல்லாத்தி அடுத்த எல்லாம் சீர் இல்லாம தான் அமையும் இதனால நானும் நீங்களும் சிந்திச்சு பார்ப்போனும் அப்ப யார சுவாமி அத்தம் பெருநாள் முஸ்லிம் த சும்மா முஸ்லிமா மேலான கண்ணியத்துக்குரியவர்களே இன்று நிறைய பேர் அஞ்சு நேரம் தொழுவா அவங்கள கணக்கில் சிலவங்களை யாவரத்துல போறா சிலவங்களும் ஜும்மா மட்டும் தான் அதுவும் கணக்கில்லை பெருநாள் மட்டும் தான் அல்லது நோம்பு மட்டும் தான் தொழுவையோட எந்த ஒரு அனுமதியுமே இல்லை யுத்த களத்திலையும் அதுக்கும் இஸ்லாம் வழி காட்டுத்தான் ஓடி ஓடி தொள்ளுங்க யுத்தம் செஞ்சு செஞ்சு சொல்லுங்க நோயாளியா தான் ஆகணும் நடக்கையில அமைக்கிறோம் தொழுந்து தான் ஆகணும் உட்கார்ந்து தொல்லுங்க படுத்து கொண்டு சொல்லுங்க சிந்தனையில சொல்லுங்க ஓடி ஓடி சொல்லுங்க பிரயாணத்திலேயா அதே காட்டு தந்தைக்கு ஒரு பாவம் நடந்து கொண்டேக்குது ஆனா அந்த பாவத்தில் இயக்கிறோமா தொழுவத்தான் இதுக்கும் வழிமுறை பறக்கத்தில் இல்லையா இதுக்கும் தொழுவதான் அல்லா சொன்னார் சொல்லிம் அலாம் இவட மனைவி தாரா அலிம் இவங்க ரொம்ப அழகான ஒரு பெண் உலகத்துல ஆண்கள் அழகு ஹசரத் யூசுப் அலை கிதாபு நினைவு பட்டிக்கு பெண்கள் அழகு தாரா அலிசலாம் என்பதாக நம்ருத் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருந்துச்சு உலகத்திலே அந்த ஏரியாவில் அழகான பெண்ண அவன் ருசிக்காமட்டான் நம்ரு கோலியன்மான் வந்து செல்லுறாங்க அரசனே இன்னும் ஒரு பெண் ரொம்ப அழகான தூக்கும் நம்ருத் கத்தளைறான் தூக்கி கொண்டு வாங்க அழகான பெண் நீ பெடு கால் வெளிய வரையுது இரண்டாம் முறையின் பசத பார்த்துக் கொண்டு திரும்பவும் நெருங்குறாள் திரும்பவும் புதைகிறார் மூணாம் முறையின் சான்ஸ் கொடுக்கப்படுது திரும்பவும் புதையிறான் அடியார்கள் என்ன தெரியுமா காரணம் இப்ராஹிம் அலை தொழுந்து கொண்டிருக்கிறாங்க ரிட்டர்ன் வரக்காள் சுபஹான் குழந்த பாக்கியம் இல்ல வயசாவே அப்பா குழந்தையே கிடைக்காது ஆனா ஜக்கரியா வைச்சு ஒரு மனக்கவலை எனக்கு பின்னால இந்த வாரிசை யாரும் சுமக்கிறோம் இந்த நுரத்தை கண்டினியூ பண்ணணுமே இந்த இந்த விசாலத்தை கொண்டு போகணுமே எனக்கு ஒரு வாரிசுடா நல்லாயிருக்குமென்றே கேக்கிறாங்க முடியோ பழுத்திடு யா முகங்களோ சுருங்கிக்குது வயசாதியாய்க்கிறேன் ஆனா விரும்புகிறேன் ஒரு வாரிசு வாரத்தை பதில் வரையுது மலக்குமார் சுப குழந்த பாக்கியம் இல்லையா அல்லா கிட்ட கெஞ்சுவோம் வருது அல்லாவே புள்ளைக்கு பெயர் செல்கிறான் யா என்று உங்களை தரப்போறோம் தொழுவெளிக்கும் பொழுது அந்த யுத்தம் முஸ்லிம்களுக்கு எதிராக உலகத்தில் அனைத்து தீய சக்திகளும் முஸ்லிகளை இதும் என்னப் பண்ணிக்கிறார்கள் எழுப்புறாங்க போனா தப்பேலாம் போனா சகித் ஆச்சரியம் வந்து பதில் செல்ல போறாங்க வாழ்க்கையில பாவமீக்குதா குட்டுக்கோளை ஏலவா இந்த பாவத்தை கலருது இல்லையா சொல்லுவோம் அமனம் பேசுறோமா தூசணம் பேசுறோமா சொல்லுவோம் விடுபடும் நீங்க இந்த சொல்ல தொழுவாங்க நீங்க சொல்லக்கூடிய தொழுவ இந்த சிலைகளை வணங்குறத விட்டு தடுக்குதா நாங்க வியாபாரத்துல மோசடி செய்வத தடுக்குதா வியாபாரம் செய்யக்கூடியவரை கடன் எடுத்துட்டு குடுக்காமிக்கிறோமா பிறருக்கு கடைசா ஒரு விஷயம் இதெல்லாம் துன்யாவோட ஆனா ஆகிறால அல்ல ஒரு கூட்டத்தை என்ன செய்வான் என்று தெரியுமா எல்லாரையும் எழுப்பாட்டிட்டு செல்வான் அல்லா ஒரு சுமகான நீங்க யாரெல்லாம் வணங்கினீங்களோ அவங்களின் பக்கம் சிலை வணங்கினவங்க சிலைகளின் பக்கம் போவாங்க சிலை வணங்கினவங்க சிலைகளின் பக்கம் போவாங்க வணங்கி கொண்டிருந்தாங்களோ அதன் பக்கம் போவாங்க ஒரே ஒரு கூட்டம் மிஞ்சிப்பாங்க அவங்க இடத்துல கேட்கப்படும் ஏன் நீங்க இருக்கிறீங்க இல்லை இந்த துணியால நாங்க அல்லாம வணங்கினவோம் அதுக்கு பின்னால அல்லா அல்லா தரிசிப்பான் நிற்பாங்க அவளை யாரு தெரியுமா இந்த தொழுவை பொடுப்போக்கா தொழுந்தவங்க தொழுவை கணக்கெடுக்காம இருந்தவங்க தொழுந்தும் அல்லாவ நினைவு கொடுக்காதவங்க தொழுந்தவங்க அந்த நேரத்துல மாறுவாங்க இந்த நிலைமை எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டா அல்லாஹ் பாதுகாக்கோடும் ரொம்பவும் கேவலமாயிருக்கும் அந்த நேரத்துல கைசா யாரும் இல்ல நம்மை விட்டுட்டு அனைவரும் ஓடுவாங்க நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நேரம் கெஞ்சு கேட்கிறோம் தொழுவே சீராக தொழுந்து கொள்வோம் அஞ்சு நீசம் ஒரு தொல்லைக்கு போகுது கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு அவர் கூட வருவதில் வந்து அல்லாவ சிந்த அல்லாவுடைய சிந்தனையோட தொழ முயற்சி செய்வோம் தொல்வேக்கும் ட்ரைனிங் எடுப்போம் உள்ளே ட்ரைனிங் கொடுப்போம் இன்னொரு வேண்டுதல் ஏழுமெண்டாம் ஜும்மாவுக்கு சுணங்கி வரக்கூடியவர்களே சும்மாவுக்கு கடைசி போர்டர்ல வரக்கூடியவங்களே கிழமைக்கு ஒரே ஒரு நாள் அல்லாவுக்காவின் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க நான் அடுத்த கிழமையில இருந்து பன்னெண்டரைக்கு பள்ளிக்கு வருவேன் ஒரு மணியோட உன்னை காலவுல போய்த்துடுவேன் என்று நீ எத்து வைங்க படச்சரப்புக்காவின் நாங்க உட்டு குடுக்க போல நிறைவேற்றி வைப்பான் பேரிதலாக சென்று கொள்ள ஏதாவது கூட்டத்தில சேர்த்துடாதே அல்ல பெற்றோர்களை சேர்த்துடாது சேர்த்துடாது எங்கட மனைவி மாற சேர்த்துடாது எங்கட புள்ள குட்டிய சேர்த்துடாது முஸ்லீம்களை சேர்த்துடாது பாதுலாம் குசு குழுவோட துளக்கூடிய நல்லடியார்கள கூட்டத்திலே கேத்தடியா அனி அலமது